நித்தம் ஒருமுத்து என்று திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள அலைவரிசைகள் கலந்தாள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் குற்றாலத்தில் அருவி கொட்டிக்கொண்டிருந்தது என்று வருந்தினார் புகைப்பட கலைஞர் ஒருவர் அடா போப்பா அருவியில ஒரு நடிகையை குளிக்கவிட்டு ஒரு சீன் வச்சா ரசிகர்கள் மெய்சிலிருப்பார்கள் என்றார் சினிமா டைரக்டர் இதில் நாலு உருளைகளை சொல்லல விட்டால் மின்சாரம் இருக்கலாமே பொறியல் நுழை ஒருவர் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று மூவரும் அருவி ஒன்றுதான் ஆனால் பார்ப்பவர் எண்ணங்கள் வேறு வேறு உலகின் சிக்கலே இதுதான் இதைவிட பெரிய சிக்கல் ஒன்று ஒன்று அதே அறிவியை பற்றி ஒருவருக்கே வேறு வேறு எண்ணங்கள் தோன்றுவது அந்த எண்ணங்களில் ஒரு ஒழுங்கு இருந்தால் அவர் கவிஞனாக எழுந்தால் அவரது அமைதி போய்விடும் பிடிக்கலாம் அருவி என்ற ஒரே எண்ணத்தில் அவன் லயமாகிவிட்டால் அது ஒரு தியானமாகிறது பல்வேறு எண்ணங்கள் இன்றி ஒருவர் அருவியை மட்டுமே பார்க்கும் தியானம் ஆரம்பமாகிறது அருவியை பாராது அருவியை பார்க்கும் நம்மையே நாம் வெளியில் வந்து சாட்சியாக பார்க்கும் போது தியானம் பூரணமாகிறது அருவி பார்ப்பவன் அதன் அனுபவம் இவை அனைத்தும் வெவ்வேறாக இல்லாது ஒன்றாகிவிடும் போது சமாதி என்கிற தியானத்தின் உச்சநிலை கைகூடுகிறது அது முக்தியில் கொண்டு விடும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் தியானத்தின் ஆரம்ப நிலையே உலகியல் வெற்றிக்கு போதுமானது என்பது என் அபிப்பிராயம் இரண்டாம் நிலை வரை போக முடிந்தால் நல்லது ஆனால் மூன்றாம் நிலை எழுதியவர்கள் உலகியல் வெற்றியை விட்டு நிச்சயம் விலகிவிடுவார்கள் எனவே உலகத்தில் ஜெயிக்க விரும்புபவர்கள் அந்த நிலைக்கு போக என்கிறேன் தாறுமாறாக ஓடும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது கொஞ்சம் சிரமமான சவால்தான் எண்ணங்கள் படர்கிற கீரை மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்று என நூற்றுக்கணக்கான கிளை விட்டு கொண்டே இருக்கும் இதை நிலைப்படுத்துவதற்கு விடாத முயற்சியும் பயிற்சியும் தேவை சமயத்தில் நிலைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமே மனத்தின் இடையூறாக போய்விடும் சில பேச்சாளர்கள் பேச்சுக்கு நடுவே உதாரணங்கள் உபகதைகள் சொல்வார்கள் பிறகு அவற்றுடன் தொடர்புடைய கிளைக்கதைகளுக்கு போவார்கள் சிறிது நேரத்துக்கு பிறகு எங்கே ஆரம்பித்தோம் எதற்காக இந்த கதையை தொடங்கினோம் என்று தடுமாறுவார்கள் வெட்கத்தை விட்டு பொதுமக்களை பார்த்து இதை நான் ஏன் ஆரம்பித்தேன் என்று கேட்பவர்களும் உண்டு ஜனங்கள் சொற்பொழிவையே நீங்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள் என்று பதிலுக்கு கேட்பது உண்டு சப்பாத்தி கல்விக்கு கிளை முளைத்த மாதிரி எண்ணங்கள் குறுக்கும் நெடுக்குமாக இதை எப்படி ஒருமுகப்படுத்துவது குளத்தில் கல்லறிந்தால் வட்டம் எல்லாம் வந்து போகும் ஆனால் கல்லெறியாமலேயே கடல் நீர் அலை எரியும் இந்த அலைகளின் ரகசிய காரணம் எது தெரியுமா காற்று காற்றுதான் தண்ணீரில் சலனம் உண்டாக்கி அலையாக விடும் காற்ற அடங்கினால் அலை ஒடுங்கும் நமது மனத்தின் என்ன அலைகளும் மூச்சு காற்றை ஒடுக்கினால் ஒழுங்குபடும் அதனால்தான் புரோகிதர்கள் மந்திரம் ஜபம் யாகம் தொடங்கும் முன்னர் மூக்கை பிடித்து நாடி சுத்தி செய்யும் பழக்கம் தோன்றியது நாளடைவில் அவை வெறும் சடங்குகளாக மாறினை மூச்சு ஒழுங்கானால் எண்ணம் ஒழுங்காகி ஒருநிலைப்படும் மூச்சு அலைபாய்ந்தால் எண்ணம் அலைபாயும் வானொலி நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் போது எப்படி ஒரே ஒரே அலைவரிசையில் சீராக ஒளிபரப்பப்படுகிறதோ அப்படி மனத்தின் எண்ணங்களை ஒரே அலைவரிசையில் சீராக்குவதே தியானத்தின் முதல் படி மூச்சு பயிற்சி அதன் முதல் வழி சிலர் வீட்டு சங்ககால ரேடியோக்கள் இரண்டு நிலையங்களின் அலைவரிசையை மாறி மாறி வாங்கி தம் கைவரிசையை கராபுரா என்று காட்டித் தொலைக்கும் திருச்சி வானொலியில் குழந்தை வளர்ப்பு பற்றியும் கோவை வானொலியில் ஊறுகாய் போடுவது பற்றியும் ஒளிபரப்பாகிய இரண்டு வெவ்வேறு அலைவரிசைகள் கலந்து ஒளிபரப்பானால் எப்படி இருக்கும் என்ற ஒரு பழைய தமாஷ் கற்பனை பயங்கரமானது குழந்தையை நன்கு கழுவி குளிப்பாட்டி அறிவால் வைத்து அறிந்து பவுடர் போட்டு கார மிளகாய் பொடியை மேலே கொட்டி தொட்டிலில் போட்டு ஜாடியில் குலுக்கி தூங்குவதற்கு வெயிலில் வைக்கவும் என்று ஒளிபரப்பானால் அந்த குழந்தை ஊறுகாய் என்னவாகும் இந்த கஷ்டான் நமக்குள் நடக்கிறது வெவ்வேறு எண்ணங்கள் தாறுமாறாக மனத்தில் இருந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன ரேடியோ பெட்டியின் அலைவரிசை உறுதியாக நின்றால் தெளிவான ஒளிபரப்பு கிடைக்கும் அல்லவா அதேபோல் ஒரே எண்ணத்தை ஒரு அலைவரிசையில் கொண்டு வரும் ஒழுங்கையே தியானத்தின் முதல் நிலை என்கிறோம் மூச்சின் அலைவரிசை ஒழுங்கானால் எல்லாம் ஒழுங்காகிவிடும் பிராணாயாமமே மூச்சு பயிற்சியே வெற்றியின் முதல் படி நன்றி வணக்கம்